கைவல்யன வனீதம் தத்துவ விளக்கப்படலம் அறுபத்தி பாடல் வரை சாரத்தை சிந்தனை பண்ணி இருக்கிறோம் கடைசியாக பார்த்தது அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் ஆத்மாவை எந்த பிரமாணத்தாலும் அறிய முடியாது அது ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூப்பாக ஸ்வயம் ஞானஸ்வரூபகா அது ஞானமே உருவானது அது எதையும் அதை அதை எதன் துணை கொண்டும் அறிய முடியாது அதை அறிய வேண்டிய அவசியமும் இல்லை எல்லையாவற்றையும் அறிகின்ற பொருளை அறியப்படு பொருளாக அறிய வேண்டிய அவசியம் இல்லை அறியப்படு பொருளை அறியாமலா அறியப்படும் பொருள்களை அறிந்து கொண்டிருக்கிறோம் எது அப்படி சொல்லணும் மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் கவனிக்கல அறிவை அறிவை உணராமலா அல்லது அறிவை அறியாமலா அறியப்படும் பொருள்களை அறிந்து கொண்டிருக்கிறோம் எனவே அறியப்படும் பொருள்களை எல்லாம் எது அறிகிறதோ அதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை அறிவாகவே அது இருப்பதால் உணர்வாகவே அது இருப்பதால் அனுபவத்துக்கு தான் சொல்லணும் அனுபவிக்க அனுபவிக்கின்றவனை அனுபவிக்காமலா அனுபவிக்கப்படும் பொருள்களை அனுபவிக்கிறோம் சொல்லிருக்கணும் முன்னாடி வெளியில் நிறைய இடத்துல உங்களுக்கு சொல்லல அனுபவிப்பவனை அனுபவிக்காமலா அனுபவிக்கப்படும் பொருள்களை அனுபவிக்கிறோம் கேள்வி புரியுறது இல்லை ஆகையினால ஆத்மாவ அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அறிஞ்சிக்கத்தான் வேணும்னா இன்னும் ஆழமா பார்த்தா அறிய வேண்டிய அவசியமும் இல்லை அனாத்மாவை அறியணுமானு கேட்டால் அனாத்மாவையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னா அப்ரயோஜகத்துவ அது ஆத்மாவை அறிய முடியாது அதனால் அறிய வேண்டிய அவசியம் இல்லை எப்போ தெரியும்னா இதெல்லாம் படித்தா தான் தெரியும் அதனால் இதுதான் நம்ம மெயின் முக்கியமாக சொல்ல விரும்புறது ஏன்னா நிறைய பேர் அனுபவத்துக்கு ஏங்கின்னு இருக்காங்க எந்த அனுபவத்துக்கு ஆத்மானுபவத்துக்கு ஆகினால ஆத்மா அனுபவத்துக்கு ஏங்கின்னு இருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா அனாத்மா அனுபவத்தை நீக்கணும்னு சொல்லி நோக்கான் இருக்கும் அனுபவத்தை நீக்கிறத நீ ஆத்மா அனுபவம்னு சொல்கிறியா இல்லை ஆத்மானுபவம்னு ஒன்று புதுசாக வருமா அனாத்மா அனுபவத்தில் இருக்கக்கூடிய அனாத்மாலாம் அனுபவ ரூபந்தானே அதனால் அனுபவிக்கக்கூடிய அந்த வஸ்துக்களை எல்லாம் போல ஆத்மாவையும் அனுபவிச்சா அது என்னாகும் அதுவும் அனாத்மாவிடும் முடியாது போரும் சம்மரிதாது அறுபத்தி ஆறு அறுபத்தேழு ரெண்டுமே அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்று எண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடர்க்கு குதர்க்க மூட மூடர்க்கு அனவஸ்தை பலமாய்த்தீரும் அப்படி சொல்லி முடிச்சுட்டார் அது மாத்திரமல்ல அறுபத்தெட்டாவது பாட்டு நான் அதே கருத்தை தான் சொல்றது அறுபத்தாறு அறுபத்தேழுன்னு சொன்னேன் அறுபத்தெட்டாவது தான் சொல்றது எப்படி அதாவது இனிப்பு பதார்த்தங்கள் அனைத்தும் இனிப்பாக இருக்கிறதோ அதெல்லாம் வந்து இனிப்பு அதாவது கொழக்கட்டையில் வந்து இனிப்பு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னது அதில் இருக்கிற அந்த பூரணம் தேங்காய்க்கு இனிப்பு சக்தி வந்தது எதனால் சர்க்கரையினால் சர்க்கரைக்கு இனிப்பு எதனால் வந்துன்னு கேட்டால் என்ன சொல்கிறது சர்க்கரைக்கு இனிப்பு ஸ்வபாவம் அது மாதிரி சர்க்கரையோட சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களுக்கு இனிப்பை தரக்கூடிய சர்க்கரைக்கு இனிப்பு சுவாவம் அதுபோல அது அதுபோல எல்லா எல்லா மனசு முதலான அறிகிற பொருள் எல்லாவற்றையும் அறியக்கூடிய மனதிற்கே அறிவை தந்திருக்கிற பொருளை அறிவை தந்திருக்கிற பொருளுக்கு எதுபம் சுவாவம்னு கேட்டால் என்ன அறிவே அதற்கு சொல்லி அது இது எனும் ஜடங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது இரண்டும் ஆகா அகம்பொருள்றிவாய் நீ சொல்றோமே அதெல்லாம் ஜடங்கள் அறியப்படக்கூடியதாக பண்ணி அறியப்படக்கூடிய தன்மையை உடைய அறிவை கொடுக்கிறது ஆனால் அதை வந்து அது இதிலையும் சேராது அகம்பொருள் அறிவாய் நீயே நீயே நீயே அகம்பொருள் அறிவாய் அந்த நான் என்பதற்கு பொருள் சரி இந்த அறுபத்தி ஒன்பதாவது பாட்டில் வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் பண்றது அப்படிங்கிற கருத்தை சொல்றது ஆகையினால எழுபத்தி ஐந்தாவது பாடல் வரைக்கும் அறுபத்தி ஒன்பது முதல் பாடல் வரை தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கிறது அப்படிங்குற விஷயத்தை சொல்லுகிறது இந்த லட்சிய பொருளாம் முதல்ல வாச்சியார்த்த சொன்னார் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல்ல ஆக்சுவலாக அங்கிருந்தே மகா வாக்கிய விசாரம் ஆரம்பிச்சாச்சு எடையில வந்து ஆத்மஸ்வரூபத்தை நல்லா புரிய வச்சுட்டார் அதாவது ஐம்பத்தி ஏழாவது பாடலில் மகா வாக்கிய உபதேசம் தொடங்கியாச்சு அது இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு ஆனா அவர் வந்து நேரடியாக நன்றா விளங்க வச்சு இதுதான் சைத்தன்ய தொம்பதத்துக்கு லட்சியார்த்தம் அப்போ ஐம்பத்தொன்பதாவது பாட்டையும் அறுபத்தொன்பதாவது பாட்டையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்ப அதை ஒப்பிட்டு பார்க்கறதுன்னா என்ன ரெண்டுலேயும் அதோட சம்பந்தம் இருக்கு ஒப்பிட்டு பார்க்கறதுன்னா இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்கறது இல்லை அதோட உள்ள சம்பந்தத்தை புரிந்து வேண்டும் தொம்பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் பந்தமில் பிரம்மே தற்பதந்தனின் லட்சியார்த்தம் தொம்பத லட்சியார்த்தம் என்ன தற்பத லக்ஷியார்த்தம் என்ன அப்புறம் வந்து அதனுடைய தொம்பதத்துக்கும் தற்பதத்துக்கும் வாச்சியார்த்தம் என்ன வாச்சியார்த்தத்தில் ஐக்கியம் கிடையாது லட்சியார்த்தத்தில் ஐக்கியம்னு சொல்லுகிறது அறுபத்தி ஒன்பதாவது பாடல் எழுபதாவது பாடல் வந்து எப்படி ஐக்கியம் கூடாது வாச்சியார்த்தத்தில் ஏன் ஐக்கியம் வராதுங்கிறதுக்கு காரணத்தை சொல்றது அதுக்கு பிறகு எழுபத்தொன்னாவது பாடலில் எப்படிப்பட்ட லட்சியார்த்தம் கொள்ள வேண்டும் என்பதற்கான விளக்கம் தரப்படுகிறது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டுல அஜகல் லட்சணம் ஜகாஜகம் என்று சொல்லப்படுகிற விட்ட லட்சணம் லட்சணம் விட்டு விடாத லட்சணம் விட்ட லட்சணம் வாட்சியார்த்தத்தை முழுமையாக விடாத லட்சணம் வாட்சியார்த்தத்தை முழுமையாக விட்டும் முழுமையாக விடாத அப்படி சொல்ல முடியாது ஆக வாட்சியார்த்தத்தில் ஒரு போஷ் ஒரு பகுதியை விட்டு மற்றொரு பகுதியை விடாத லக்ஷணத்தின் மூலமாக அதுக்கெல்லாம் திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்லி கங்காயாம் கோஷகா சோனோதாவதி சோயம் தேவதத்தஹா கங்காயாம் கோஷகாங்கிறதுக்கு கோஷஹாங்கிறது ஜஹல் லக்ஷணத்துக்கு திருஷ்டாந்தம் சோனோதாவதி சிகப்பு ஓடுகிறதுங்கிறதுக்கு அஜகல்லக்ஷணத்துக்கு அது திருஷ்டாந்தம் சோயம் தேவதத்தகாங்கிறது ஜஹா ஜஹல் லக்ஷணம் விட்டுவிடாத லக்ஷணத்துக்கு திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டு அதே மாதிரி அதுவும் திருஷ்டாந்தத்தோடு தான் சேருறது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணோடு சேர்றது திருஷ்டாந்தம் லக்ஷியார்த்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே எந்த லட்சியார்த்தம் இந்த இடத்துல ஜஹல் லக்ஷணம் பொருந்துமா அஜகல் லக்ஷணம் ஜகாஜக லட்சணம் பொருந்துமானு கேட்டு ஜகாஜக லக்ஷணம் தான் இங்கே பொருந்தும் இந்த ஜகாஜக லக்ஷணம் என்று சொல்லப்படுகிற விட்டுவிடாத லக்ஷணத்துக்கு மற்றொரு பெயர் பாகத்யாக லக்ஷணம் இந்த பாகத்யாக ஒரு அம்சத்தை தியாகம் பண்ணி வாட்சியார்த்த அம்சத்தை தியாகம் பண்ணி லக்ஷியார்த்த அம்சத்தை எடுத்துக்கொண்டாத்தான் லக்ஷியார்த்த அம்சத்தில் ஐக்கியம் ஏற்படுகிறது என்று எழுபத்தி நாலாவது பாடலில் சொல்லி ஆக தொம்பதத்துக்கு லக்ஷியார் தொம்பத தொம்பதத்தினுடைய அர்த்தமும் தத்பதத்தினுடைய அர்த்தமும் அசிபதத்தினுடைய கரு அசிபதத்தினால் ஐக்கியப்படுத்தப்படுகிறது அசிபதத்தினால் ஜகாஜக லக்ஷணையின் மூலம் ஐக்கியம் காட்டப்படுகிறது என்று சொல்லி எல்லாம் வந்து மகாகாசந்தான் இருக்கு கட்டாகாசமும் ஜலாகாசமும் மேகாகாசமும் மேகஜலாகாசமும் கட்டாகாசமும் கடஜலாகாசமும் எல்லாம் மித்தியா பொய் இருக்கிறது ஒரே மகாகாசம்தான் அது மாதிரி ஜீவன் என்றும் ஈஸ்வரன் என்றும் பிரம்மன் என்றும் சொல்கிறோம் உண்மையிலே இருக்கிறது பிரம்மன் மாத்திரம்தான் ஜீவன் ஈஸ்வரன் கிடையவே கிடையாது எப்படி மேகா காஷா மேக ஜலப்பிரதிபிம்பாக்காஷா கடாகாசா கடஜல பிரதிபிம்பாக்காசா மித்யாவோ அப்படி எல்லா ஜீவேஸ்வர ஜெகத் மித்யா என்று சொல்லி திருடமாக சுவானுபூதி சிவோகமென்று இருந்திடாயே அப்படி சொல்லி உபதேசத்தை பூர்த்தி பண்ணுகிறார் ஆசிரியர் அதனால் இதெல்லாமே ஆக்சுவலாக பார்த்தா நல்லா பார்த்தா ஐம்பத்தி ஏழாவது பாடல்லிருந்து எழுபத்தஞ்சாவது பாடல் வரைக்குமே மகாவாக்கிய உபதேசம் இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் லக்ஷியார்த்தத்தை வந்து தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக அறுபத்தொம்போதாவது பாடலேருந்து சற்று கருத்து நன்றாக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி சைத்தன்யம் வந்து ஆத்மா வந்து சைத்தன்ய ஸ்வரூபங்கிறதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழாவது பாட்டிலெல்லாம் மிக தெளிவாக சைத்தன்யத்தை சைத்தன்யத்துக்கு இன்னொரு சைதன்யாந்தரம் வேண்டாம் ஒரு தீபத்துக்கு இன்னொரு தீபாந்தரம் வேண்டாம் அது மாதிரி சைதன்யத்துக்கு இன்னொரு சைத்தன்யாந்தரம் ஒரு சைதன்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சைதன்யம் வேண்டாம் சைத்தன்யத்தை தை சைதன்யம் தன்னைத்தானே தெரிஞ்சிக்கிறதுங்கிற வார்த்தை கூட ரெண்டாம் பட்சம் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்லாம் பார்த்தோம் சைத்தன்யம் சைத்தன்யம் ஞானமே ஸ்வரூபமாக இருக்குது அவ்வளோதான் அதனால் என்னை நானே தெரிந்து கொள்ளுகிறேங்கிற வார்த்தை கூட ஏதோ உபச்சாரத்துக்காக சொல்கிறோமே தவிர என்னை நான் தெரிந்து கொள்ளுகிறேன்னு சொன்னால் அதில் ஒரு தோஷம் இருக்குது கர்த்த கர்ம விரோதம் இருக்கு அதனால் புரியறதுக்காக வேண்டி உபதேசத்துக்காக சொல்ல வேண்டியிருக்கே தவிர ஆத்மா தன்னை தானே தெரிந்து கொள்வதும் இல்லை தான் பிற பிறவற்றை அறிவதும் இல்லை உபதேசத்துக்காக அறியப்படும் பொருள் அறிவு என்றெல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் ஆழமாக பார்க்கும் பொழுது ஆத்மா எதையும் அறிவதும் இல்லை ஆத்மா தன்னைத்தானும் அறிவதில்லை அது ஞானமே வடிவாக இருக்கிறது என்பதை புரிந்து மௌனமாகி விடுவான் நாதிவாதி பவத்தே அவ்வளவுதான் மௌனி பவதி அதெல்லாம் வந்து பேசறதில்லை அவ்வளோதான் பேச அவசியம் எண்ண வேண்டிய அவசியமில்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த லட்சியார்த்தத்தை சொல்லி வியாக்கியான பண்ணியதுக்கு பிறகு அவர் நீ அப்படியே சிவோகம் என்று இருந்துடாயேன்னு சொன்னதுக்கு பிறகு குரு சொன்ன கிரமத்துல சிஷியன் வந்து பிரபிலாபனம் பண்றான் எழுபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் சிஷ்யன் சிஷ்யனால் செய்யப்பட்ட நிதித்தியாசனம் அவ்வளோதான் சிஷ்யன் குரு சொன்னபடியே நன்றாக சிந்தனை பண்ணி நிதித்தியாசனம் பண்ணுறான் நிதித்தியாசனத்தில் என்னெல்லாம் நடக்கிறதுன்னா பஞ்ச கோஷங்களை ஒரு ஒரு பண்ணி ஜத்தயக்கோஷத்தில் பிரவிலா இல்லை அன்னமயக்கோஷத்த பிராணமயக்கோஷத்தில் பிரவிலாபனம் பண்ணி பிரவிலாபனம்னோஷ மிதா ஜட்வாத் டவவத் ஜடத்த அபூர்ணமாக இருப்பதால் அனித்தியமாக இருப்பதால் பரிச்சின்னமாக இருப்பதால் பார்க்கப்படுவதால் மித்யா கட்டவது பிராணமய கோஷம் அப்படி மித்யா அதுவும் என்னென்ன இதே தான் திருஷ்யத்வாத்து ஜடத்வாத்து பரிச்சின்னத்துவாத்து மித்யா நிறைய சொல்லணும் குணத்துவாத்து குணத்துவாத்து சகுணத்துவாத்து அப்படின்னு நிறைய காரண காரியங்கள் சொல்லி சொல்லி ஹேத்துவை எவ்வளோ தூரம் சொல்ல அப்படிலாம் சொல்லி பஞ்சக பஞ்சகோஷமும் கடந்து தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ தப்பாமல் சொல்லி கொடுத்தது அப்படியே சம்பிரதாயமாக பண்ணுறோம் பஞ்சகோஷமும் கடந்து பாழையும் தள்ளி பாவ பதார்த்தங்களான நீக்கி அபாவத்தையும் நீக்கி அப்புறம் சுத்த சைதன்யத்தை கொஞ்சமாம் இருப்பும் விட்டு ஏதோ கொஞ்சம் அப்படியே இருந்தது லேசா இந்த சரீரத்தில் இருந்த அபிமானங்கள் அதையும் விட்டு கூட்டஸ்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி கூட்டஸ்தன் வேற இந்த சாஸ்திர வாசனையும் போய் உக்காந்தான்னு அர்த்தம் ஒன்றாய் நின்ற பூரணத்தை உட்கார்ந்தான்னு நினர்த்தோம் அதுல புரிஞ்சு நூட்டான்னு அர்த்தம் நின்ற பூரணத்தை கண்டான் அதனால நல்ல இந்த சமாதி அவஸை அடைஞ்சாங்கிறார் எழுபத்தி ஏழாவது பாட்டில் அப்படியே சமாதிக்கு போயிட்டான் அப்படிங்கிறார் இந்த சமாதியில் ரொம்ப நேரம் இருந்து அதுக்கப்புறம் வெளியில் மனசு அப்படியே வந்து மனது பூரணமாய் தேகமான சர்க்குருவும் காண நனவினில் சுழுத்தியாகி இந்த குடிச்சவருக்கான குடித்தவன் போதையில் பேசுவான் தெரியுமா எங்கே இருக்க தெரியுமா அப்படிமா திடீர்னு அப்படியே சொல்லுவான் இந்த குடித்தவன் போதையில் அதே மாதிரி இவரும் நனவினில் சுழத்தி குருநாதா குருநாதா இல்லை குருபானந்த வருத்தேடு இல்லை குருநாதா அப்படியே சொல்கிறான் நம்ம அப்படி பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் மனது பூரணமாய் தேகமான சத்குருவும்கான நனவினில் சுழுத்தி ஆகி இந்த பாருங்கள் இந்த இதுக்கு எவ்வளோ சாமியம் இருக்கு பாருங்கள் திருஷ்டாந்த தாஷ்டாந்த சாமியங்கள் இல்லையா கரெக்டாக இருக்கு வேறு ஏதாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியல வரும் அது உள்ளே போயிடுத்து சரக்கு உள்ளே போயிடுத்தும்மா ஆமாம் அதான் பேசுகிறாருப்பா சரக்கு உள்ளே வேலை செய்ருதுமா அதே மாதிரி இங்கே ஞானம் வேலை செய்யுது ஞானம் போய் அந்த ஞான சமாதியாக மாறி அப்படியே வேலை செய்ருது நன்மகன் ஸ்வாவமான நன்மகன் ஸ்வாவம்னா நான் அது அப்படியே ஞானிகளுடைய சுவாவமாகி அப்படியே இருந்துட்டான் மாதிரி இருந்தான் அப்புறம் அளிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் எவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கிறது நேரம் சொல்லிகிட்டே இருக்கிறது இப்படியே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தான் சமாதியில் எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தான் ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் என்ன நான் கணக்கு பண்ணி பார்த்துட்டா இருந்தேன் எத்தனை நேரம் அவன் உட்காந்துருக்கான்னு நான் பார்த்துட்டு முடியும் ரெண்டு நாள் ஆச்சு எந்திரிக்கவே இல்லை ஆளு என்ன எல்லாம் இருக்கு இல்லையா சமாதியில் உட்காந்தா அப்படிலாம் ஆகிடுங்கிறாங்க பாருங்கள் ட்ரை பண்ணுவோம் மற்றவாளுக்காக நிம்மதியாக இருக்கும் நமக்கு ஆனந்தம் இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு அப்பாடா இந்த ஆளோட தொந்தரவு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அளிமகன் நெடும்போது இவ்வாறு ஆனபின் மனது மெல்ல வெளியில் வந்துட உணர்ந்தான் அப்படியே பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு அப்படியே போய் அப்படியே அவர் அப்படியே வெளியில் வந்தான் அப்படியே கிணத்துக்குள்ளே வந்து இந்த ஜபல்பர்ன்னு ஒரு ஊர் இருக்குது மத்திய பிரதேஷ் அந்த ஜபல்பூரில் மார்பிள் ராக்ஸ்னு ஒன்று இருக்குது ஒன் பார்க்க வேண்டிய இடம் தான் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் உங்கள அந்த ஃபோட்டோலாம் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன் காமிச்சேன்னா ஞாபகம் இல்லை நிறைய இருக்குது மாறுவோம் அங்கே இருக்குது லைப்ரரியில் இந்த மார்பிள் ராக்ஸ் இருக்கு நர்மதா நதி அதில் வந்து போட்டில் கூட்டிகிட்டு போவோம் ஒருத்தன் சொன்னால் இந்த இடத்துல நானூறு ஆள் ஆளவர் வெண்ண போய் பார்த்துட்டு வாங்கினான் ஆழம் அவ்வளோ ஆழமாக அந்த இடம் ஆனால் அமைதினா அமைதி தண்ணி அப்படி அமைதியாக இருக்கு ரொம்ப ஆழமாக போனால் அமைதியாக தான் இருக்கும் இல்லையா ரொம்ப ஆழமாக போனால் அமைதி உள்ளே போயிட்டே இருக்க வேண்டிதான் ஆழ்ந்து போயிட்டான்னா உள்ளே போனதுக்கப்புறம் ஆழ்ந்து போனால் மெடியும்போது மெடி வந்தோம் தண்ணி எப்படித்தானே தண்ணி கூட போனால் அதுவே நம்மளை ரெண்டு தடவை மேலே தூக்கி விடும் அது மாதிரி சமாதிருந்து மேலே வந்துவிட்டார் இல்லை விமல தேசிகனை கண்டான் துளி வெளி சொரிய பாதம் தொழுது வீழ்ந்து எழுந்து சூழ்ந்தான் நமஸ்காரம் பண்ணான் நம்ம பிரதட்சிணம் பண்ணான் அப்புறம் வந்து கும்பிட்டு பக்தியோடு சொல்கிறான் இல்லை வேதாந்தம் படித்த என்ன எனக்குலாம் புரிஞ்சு போச்சு சரி சௌக்கியம் தானே போயிட்டு வரேன்னா இதுதான் ரொம்ப பக்தியோடு ஐயனே எனது உள்ளே நின்று எல்லாம் அப்படி தோணும் பையன் அப்பாவுக்கு பைசா வந்த உடனே எல்லாம் தெரியும் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல நீங்கள் பார்த்து பேசாமல் இருங்க எல்லாம் வந்து சேரும் ரொம்ப பேசினீங்க அப்புறம் பார்த்து முடிவோம் இந்த அது லௌக்கிகம் லௌக்கிகம் சில சமயம் ஆத்தியாத்மிகத்தில் அப்படிலாம் ஆகிடுங்கிறாங்க அப்புறம் வந்து ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனு இப்போ இதெல்லாம் என்ன எழுபத்தி ஆறாவது ஸ்லோகம் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு எழுபத்தி சமாதி அவஸ்தையும் போட வேண்டிதான் நிதித்தியாசனமும் சமாதி அவஸ்தையும் அப்புறம் என்ன ஆச்சுன்னா வியுத்தான அவஸ்தை எழுபத்தி எட்டாவது ஸ்லோகம் போ நமக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை எழுந்துட்டான் சமாதிந்து இப்போ எழுந்துட்டூக்கத்துலேருந்து எழுந்த மாதிரி இது வந்து எழுந்துட்டான் அவ்வளோதான் சமாதிலேருந்து அவஸ்தான் பேர் பதஞ்சலி சொல்கிறார் யுத்தான அவஸ்தான் எழுந்தாச்சு எழுந்த உடனே என்னென்ன கிருதஜதா பூர்வக பரிபூர்ண வந்தனம் கிருதஜதா பூர்வக பரிபூர்ணம் சும்மா சொல்கிறேன் கிருதஜதா பூர்வக வந்தனம் கிருதஜதா பிரகடனம் நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்துதல் கிருதஜதா பிரகடனம் வெளிப்படுத்துகிறான் அப்படி சொன்ன உடனே சொல்கிறான் எழுபத்தி ஒம்போதாவது பாட்டில் இப்படி வந்து எனக்கு நான் எத்தனை ஜென்மாவில் என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியாது நல்லதாக புரிஞ்சுக்கலாம் எத்தனை ஜென்மாவில் என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியாது சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க எந்த ஜென்மாவில் என்ன பாவம் பண்ணேனோ இப்படி மாட்டின்னு விட்டேம்மா சாதாரணமாக நேர் மாறாக அடைய வேண்டியது அடைஞ்சதுனால எத்தனை ஜென்மாவில் என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியல உங்களா குருவாக அடைஞ்சு உங்ககிட்ட நான் வந்து ஞானத்தை பெற்று இப்படி அடைஞ்சிருக்கேன் இதுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய முடியும்னா ஒன்றுமே கிடையாது ஆனால் என்ன பண்ணுறேன்னு நான் உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன் நமஸ்காரம் பண்ணிடுறேன் திருவடி போற்றி போற்றி அவர் சொல்கிறார் ஜாக்கிரதையாக ஞானத்தில் இரு நிஷ்டையில் இரு அதை விட்டு விட்டு வேறு ஏதாவது வேலை பண்ணேன் அப்புறம் மாட்டி பேனி அதனால் நீ என்ன பண்ணுற இந்த ஞானத்தை பொக்குஷத்தை காப்பாற்று உனக்கு இது வரைக்கும் கிடைச்சதெல்லாம் யோகம் இனிமேல் க்ஷேமம் ஞானத்தை நீ வந்து க்ஷேமமாக வச்சுக்கிட்டு இருந்தியானால் கட்டடம் கட்டினா போருமா அது தினம் அடிக்கடி ஒற்றை அடிச்சுட்டே இருக்கணும் பாத்திரம் வச்சிருந்தா போருமா அடிக்கடி பாத்திரத்தை தேய்ச்சுட்டே இருக்கணும் உடம்பு இருந்தால் போருமா அது தினம் குளிப்பாட்டுட்டே இருக்கணும் அதில் உடம்பு அடைஞ்சது யோகம் அதை காப்பாற்றுறது க்ஷேமம் பைசாவை அடைகிறது யோகம் பூட்டி வச்சு பூட்டி வச்சு அப்போ வந்து ஒன்று ஒன்றுலேயும் யோகக்ஷேமம் இருக்குது அது மாதிரி இங்கேயும் என்னென்னா இது வந்து ஜாகிரதையாக இறப்பா இதெல்லாம் வந்து நீ செய்கிற உதவி என்னென்னா தடையெல்லாம் இது பண்ணாதே அப்படிங்குற குரு வந்து குருவினுடைய பிரத்யுத்தரம் யுத்தான அவஸ்தா கிருதஜதா பிரகடனம் எழுபத்தி எட்டாவது ஸ்லோகம் என்னது கிருத யுத்தான அவஸ்தா சீடனின் சமாதிக்கு பிறகு நிலை எழுந்த பிறகு ஏற்பட்ட நிலை அந்த நிலைக்கு பிறகு என்ன சினிமா பட மாதிரி எனக்கு இதுதான் சினிமா அப்படியே எந்திரிக்கிறான் எப்படி இருப்பான் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படியே சமாதியில் இருந்தான் சமாதியிலேருந்து எழுந்தான் எழுந்தவுடனே அப்படியே கண்களில் நீர் சொழிகிறது அது ஒரு துளி விழி சொறியேன்னு தெரியலையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த அமிர்ததாரை யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கிடச்சிருக்கு இல்லையா அதனால் வந்து அந்த நன்றி உணர்ச்சி அதை வெளிப்படுத்தி சொன்ன உடனே அவரும் சொல்கிறார் ஜாகிரதையாக இதை காப்பாற்றிக்கோப்பா இது பெரிய செல்வம் அதாவது கதை பிடித்தார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சாமியார் வந்து ஒரு சாமியார்ட் ஒருத்தன் போனான் சாமியும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வறுமை தாங்க முடியல அப்படின்னா அவர் உடனே ஒரு கையிலேருந்து ஒரு கல் எடுத்து கொடுத்தார் வைரக்கல் இப்போ சமீபத்தில் ஏதோ பேப்பரில் கேள்விப்பட்டேன் ஏதோ யாரோ ஒரு டெல்லியில் ஒரு முஸ்லீம் வீட்டில் அவன் அவன் ராஜா ஃபேமிலி டேபிள் வெயிட்டாக வச்சிருந்தானான் ஏதோ ஒரு கல் அது நானூறு கோடி ரூபா வெள்ளைன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கான் நானூறு கோடி அவன் இத்தனை நாளாக அதை டேபிள் வெயிட்டாக வச்சுருந்துருக்கான் டேபிள் வெயிட் எப்படினா தேய்ச்சிருப்பான் தேபிள் வெயிட்னா என்ன அதுக்கு என்ன மதிப்பாக இருக்குது அது இப்படி போட்டு போட்டு வச்சுருப்பான் அது ஒரு நானூறு கோடி ரூபா மதிப்பான் அவன் இத்தனை வருஷமாக வச்சுட்டே இருந்திருக்கான் பாவன் நானூறு கோடி மதிப்பு அது சாதாரணமாக தான் இருந்திருக்கு யாரும் அதை லட்சியமே பண்ணலை இப்போ எங்கே இருக்குன்னா கவர்மெண்ட் மியூசியத்துக்கு போய் ஏகப்பட்ட செக்யூரிட்டியோடு இருக்கு அந்த வைரக்கல்லோடு வாழும் என்ன அது மாதிரி அவனுக்கு ஒரு வைரக்கல்லை கொடுத்துட்டாரு அந்த சுவாமிகள் அந்த வைரக்கல்ல வாழ்ந்தான் அந்த வைரக்கல்லை கொண்டே கடையில் கொடுத்தா ஏகப்பட்ட பணம் கொடுத்துட்டான் எல்லாம் அவனுக்கு வந்து பெரிய பங்களா கார்கள் எல்லாம் பெரிய வசதி ஆகிட்டான் அவன் திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துது பணம் வந்ததுக்கப்புறம் தான் புத்தி வந்தது அவன் வந்து சந்தேகம் இருந்துது அவர் இவ்வளோ சர்வசாதாரமாக இந்த ருபாய் கொடுத்துட்டாரு ஆனால் அவர் நடந்தானே போயிட்டுருக்காரு காலைல செருப்பு கூட சரியாக போடுறது இல்லையே அவனுக்கு கமண்டெல்லாம் வச்சுட்டுருக்காரு அந்த வைரத்தை கொடுத்துட்டார் அவற்றை இதை காட்டிலும் வேறு எதாவது இருக்குமோ சந்தேகம் வந்துடுச்சு அப்புறம் நேராக போனான் சுவாமி அன்னைக்கு நான் கேட்டேன் எனக்கு ஒரு பெரிய வைரத்தை கொடுத்தீங்க நான் பெரிய ஆளாகிட்டேன் உங்கள்கிட்ட அதை காட்டிலும் சிறந்தது ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் வைரத்தை நீங்கள் அவ்வளோ சர்வசாரமாக கொடுத்துட்டீங்க அது என்ன இருக்குண்ணா உள்ள செல்லும் இருக்கப்பா அதுக்கெல்லாம் நீ எல்லாம் பைசா விட்டுட்டு ஓடி வரணும் அப்பெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னா தான் கொடுப்பேன் அப்படின்னார் அவன் சரி அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் கொஞ்சம் கூட உனக்கு ஆசை இல்லை நாங்கள் சொல்கிறது கேளு அதில் இன்னும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி உபதேசம் கடவுள் இருக்காரப்பா நீயே பிரம்மம் அது இது வைரம் வைரம் வயிறு வீடுலாம் இதெல்லாம் ஒன்று ஒத்து உரிமை பக்கத்தில் எட்டி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணாரான் எத்தனை கோடி வைரமாக இருந்தாலும் வைரங்களுக்கெல்லாம் வைரம் அப்பா ஸ்ரோத்திரஸ்திரோத்திரம் வைரத்துக்கு வைரம் சொல்ல வேண்டிதான் எதுக்கு சொல்கிறேன்னா நீ இப்படி இருந்தால் போகணும் இதுதான் செல்வம் அப்பா அப்படின்னு வந்துட்டார் அப்படி சொன்னதுக்கு பிறகு அவனுக்கு சந்தேகம் கொடுத்தோம் என்ன சுவாமி இவ்வளவெல்லாம் உபதேசம் பண்ணிங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து கேட்டுகிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே நழுவிடுமா இந்த ஞானம் போயிடுமா இன்னும் நழுவிடுமான்னு சொல்கிறீங்களே போயிடுமா இன்னும் ஆமாம் ஜாக்கிரதையாக இருந்தும் அதனால் எல்லாம் உனக்கு புரியும் தடைகள் உண்டேல அனுபவம் உரைத்திடாதே இந்த அனுபவம் வந்து நிலைச்சி அனுபவம்னா இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் ஞான அனுபவம் ஞானம் ஞான நிலைச்சுருக்கிறதுன்னு அர்த்தம் ஆத்மா அனுபவம் இருக்கே இருக்கணவ ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே விறத்தி ஜானம் வரதுக்கு முன்னாடியே ஸ்வரூப ஜானம் இருந்துன்னு தான் இருக்குது எல்லாருக்குமே இல்லையா எல்லாருக்கும் ஸ்வரூப ஜானம் இருக்குது ஸ்வரூப ஜானத்தை பற்றினா விறத்தி ஞானம் தான் குரு சாஸ்திரத்தினால கிடைக்கிறதே தவிர ஏற்கனவே எல்லாருக்கும் ஸ்வரூப ஜானம் இருக்குது விறத்திக்ஞானம் விறத்தி ஞானம் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஸ்வரூப ஜானம் எல்லாருக்கும் இருக்குது ஆக அது அதாவது பிரதிபந்த த்ரயம் சொல்லணும் நீங்கள் வந்து எண்பத்தி ஒன்றாவது பாடல்லேருந்து பிரதிபந்த திரயம் டாபிக் போட்டா போறோம் பிரதிபந்த திரயம் தன் நிவருத்தி அந்த பிரதிபந்த நிவிற்த்தி உபாயம் மூன்று வகையான தடைகளும் அந்த தடைகளை நீக்கும் வழிமுறையும் சம்ஸ்கிருதத்தில் எப்படி போட்டுக்கணும் பிரதிபந்த திரயம் தமிழில் எப்படி போட்டு போட்டுக்கொள்ளணும் மூன்று வகையான ஞானம் ஞானத்திற்கு மூன்று வகையான தடைகள் அந்த மூன்று வகையான தடைகளை நீக்குவதற்கான வழிமுறை எல்லாம் சொல்லி வரிசையாக சொல்கிறார் அப்போ எண்பத்தி அஞ்சாவது பாடல் வரைக்கும் அது எண்பத்தி பாடல் வரைக்கும் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அதனால் விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே ஆகையினால அஜானத்தினுடைய ஸ்வரூபம் சந்தேகத்தோட ஸ்வரூபம் விபரீதத்தினுடைய ஸ்வரூபம் அதை நீக்கிறதுக்காக பண்ண வேண்டிய சிரவணமன நிதித்தியாசனம் அது நிவர்த்தி உபாயமெல்லாம் சொல்லி எண்பத்தி நாலில் பிரதிபந்தத்தினுடைய அதாவது அஜ்யான சம்சய விபரியத்தினுடைய ஸ்வரூபம் சொல்லியிருக்கு எண்பத்தி நாலாவது பாடல் சொல்லியிருக்கு எண்பத்தி அஞ்சாவது பாடலில் அந்த பிரதிபந்த தடைகளை நீக்கும் வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு எண்பத்தி அஞ்சாவது பாடல் எண்பத்தி ஆறாவது பாடலில் ஜீவன் முக்தனுடைய லட்சணத்தை சொல்கிறதாக அவர் வந்து சங்கல்பம் பண்ணிக்கொள்கிறார் எண்பத்தி அஞ்சாவது எண்பத்தி இருந்து இது அவசியம் பண்ணணுங்கிறத வலியுறுத்தி சொல்லி ஒரு வரி ரெண்டு வரியில் அதாவது எப்போ எனக்கு உனக்கு பேத புத்தி இருக்கிற வரைக்கும் இது பண்ணிட்டு ஆகணும் அதுக்கப்புறம் இது இல்லை அப்படின்னு சொல்லி ஜீவன் முக்தி விதேகமுக்தி அறிமுகப்படுத்துது எண்பத்தி ஆறில் ஜீவன் முக்தி விதேகமுக்தி அறிமுகம் அப்புறம் எண்பத்தி ஏழில் ஜீவன் முக்தர்களின் உட்பிரிவு ஜீவன் முக்தர்களில் உட்பிரிவு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஏழு ஆரம்பிச்சு சரி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சினுடைய முதல் வரி வரைக்கும் தொண்ணூற்றி அஞ்சில் விதேக முக்திக்கான அறிமுகம் ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு இந்த ஜீவன் முக்தர்களில் இந்த சொல்லப்படுகிற இந்த வேதம் பேதம்ங்கிறது அவரவருடைய பிராரத்னத்தினால் உண்டாகிறது தவிர புருஷார்த்தத்தினால ஏற்படுற மாதிரி ஒரு தோற்றம் பிராரப்தந்தான் அது பிரம்மவித் பிரம்மவித்வரன் பிரம்மவித் வரியான் பிரம்ம வரிஷ்ட பிரம்மவித் வரிஷ்டஹா பிரம்மத்தை அவர் வந்து மெட்ராஸ்லேயே இருப்பார் மெட்ராஸ்லேருந்து தண்ணி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பார் ஆனாலும் வேலை பார்த்துட்டு ஏதோ காரியம் பார்த்துட்டு இருப்பாராக இருக்கும் வாணிபம் செய்யணும் செய்வார் மாதவம் செய்யணும் செய்வார் அப்புறம் பிரம்மவித் வரன் வந்து அப்பப்போ சமாதியில் உட்காருவார் எந்திரிச்சு வெளியில் போயிட்டு வருவார் அதனால் காரியத்திலாம் ஈடுபட மாட்டாங்க பின்னை மூவரில் இரண்டு பேர்களும் சமாதி யோகம் தன்னை உற்றிருப்பார் தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் வேற்றோரால் உணர்பவன் வரியான் அந்நியர் தம்மால் தன்னால் அறியாதோன் வரிஷ்டனாமே அவருடைய அர்த்தப்படி மூணு பேர் முதல் ஆள் எப்படின்னா அவர் இல்லறத்தில் இருந்தாலும் இருப்பார் துறவரத்தில் இருந்தாலும் இருப்பார் வியாபாரம் செஞ்சாலும் செய்வார் யோகரத்தோவா போகரதோவா சங்கரத்தோவா சங்கவிஹீனகா அப்படிப்பட்ட ஆள் அவர் இந்த மொத்த மூணு ஆள் இருக்கே எல்லாம் சமாதி அப்படி சமாதினா இவரே எழுந்திரிச்சு போயிடுவார் ஒருத்தர் திடீர்னு பசிக்குதப்பா நம்ம போய் தியான் போய் பிச்சை வாங்கி சாப்பிட்டுட்டு கிச்சனில் போய் பார்ப்போம் பூரி ஆயிருந்தால் சாப்பிட்றது இல்லாட்டியும் சமாதிக்கு போய்டு அதனால் நேராக போய் கிச்சனுக்கு போவார் சரி இல்லைன்னா பரவாயில்லை இத்தனை நேரம் சமாதியில் தானே இருந்தோம் திரும்பவும் ட்ரை பண்ணுறோன்னு வந்து உட்காந்து விடுவார் அதுதான் பூரியாக இருக்குது இல்லாட்டி அங்கே பூரி சாப்பிட்டான்னா இருக்கிற சமாதியும் போய்டும் அதனால் அங்கேருந்து என்ன பண்ணார்ன்னா நேராக போய் சாப்பிட்டு வந்து தேக சஞ்சார நிமித்தம் தானாகி உண்ணுவோன்னு வரேன் தானாக போய் சாப்பிட்றார் வரேன் இன்னொருத்த வந்து எழுப்பி விட்டு உசிப்பி விட்டு சாப்பிட்டுட்டு சமாதியில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அவர் ஏதோ புண்ணியம் சம்பாதிக்கணும் அவர் சமாதிக்காதான் பண்ணுறாரு அதனால் இவருக்கு கொடுத்தாருனா அவருக்கு பின்னாடி ஒரு நாளைக்கு சமாதி வரும்ல அதுக்காக அதனால் வந்து அவர் வந்து எழுப்பி விட்டு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு அவர் பண்ணுறார் பிற கடைசி ஆள் என்னென்னா அடித்தா கூட எந்திரிக்கிறது என்ன பண்ணாலும் தெரிகிறதே இல்லை அவர் வந்து அவ்வளோ சமாதியில் காட சமாதி காட சுத்திங்கிறாங்க இல்லையா அது மாதிரி என்னென்னா ஆட்டம்பாம் கூட எந்திரிக்க மாட்டான் இவன் அப்படின்னு சொல்கிற மோல் அவ்வளோ பெரிய இது பண்ணாலும் எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க அவ்வளோ காட சுசுப்தி மாதிரி காட சமாதி அப்படியே கட்ட மாதிரி ஆயிடுவாரான் ட்ரை பண்ணி பாருங்கள் யாராக ஒருத்தர் பண்ணுங்க யாராவது பார்த்துக்கலாமே அதனால் அறியாதவன் வரிஷ்ட தம்மால் தன்னால் இன்னொருத்தராலையும் அறிய மாட்டான் இன்னொருத்தராலேயும் உண வேற்றோரால் உணர்பவன் போட்டிருக்கு இன்னொருத்தர் யாராவது ஏ நீ இருக்கும் இருக்க ஓ ஹோ ஆமாமா நான் இருக்கேன் ஒரு ஆள் இன்னொருத்த வந்து பசச்சா கூட முடியாது அறியாதவன் வரிஷ்டனாமே இவங்க என்னென்னா இப்படியே இந்த சமாதியிலிருந்து அந்த ஆனந்தத்தில் இருக்காங்க இது என்னென்னா இதுதான் என்ன தூக்கம் இது தூங்காமல் தூங்குகின்ற தூக்கம் இந்த தூக்கம் வந்து இது வந்து மாயாதேவி கொடுக்குற தூக்கம் அது மாயாதேவியை கடந்த பெருநிலை இது மரணமிலா பெருவாழ்வு வரிஷ்டனும் சுகமாய் வாழ்வார் அவர்களெல்லாம் இதெல்லாம் சொல்லி முடிச்சுவிட்டார் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் அவர் இவருக்கு இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற ஞானி இருக்காரேன்னா பேப்பர்ல எல்லாம் அவரை பற்றி அவங்களாம் எழுதி வைப்பான் அதனால் பார்க்குற போது ஒரு மாதிரி இருக்கவும் இருக்குது அதில் துக்கம் அனுபவிப்பார்னு அர்த்தம் இந்த காலத்து பேப்பர் நக்கீரன் ஜூனியர் விகடன் இன்னும் இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் விசேஷமான சத்குண அபிவிருத்தியை உண்டு பண்ணுறது சமுதாயத்தில் அதனால் வந்து ஜனங்களுக்கெல்லாம் எத்தனை நல்ல குணங்களை உண்டு பண்ணுறது இந்த பத்திரிகைகள் இந்த பத்திரிகைகளுடைய மகத்தான புண்ணியம் என்னவென்று சொல்லுவது ஆக என்னால் ஜனங்களையெல்லாம் கலாச்சாரத்தில் தூய்மையாக்கி அவங்கள பண்பட்ட பண்பட்ட நிலையில் கொண்டு போய் உட்காந்து வச்சு பரமானந்தப்படுகிறார்கள் இந்த பத்திரிகைக்காரர்கள் அப்படின்னு வெளியில் சொல்லணும் மற்ற வருட்டனும்கமமாய் வாழ்வார் அப்புறம் இவங்கள மற்றவங்கள மற்ற இவங்கள அவங்களும் ஒரே மாதிரிதானே இருக்கான ஒரு கேள்வி சந்தேகம் தொண்ணூத்தி நாலாவது பாட்டில் நேரத்தில் முடிக்கணும்னு பார்க்கறேன் அதுக்காக தான் எழுக்கிறேன் விஷயம் ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணுமே கேசட் கேட்கறவங்களுக்கு தெரியட்டுந்தான் யாருக்கெல்லாம் கேட்க போறாங்களோ அவங்களுக்கு தெரியும் பிரம்மஜானிகளும் கர்ம பேதையர் வாழ்ந்தால் திறமுறும் அஜ்ஞானம் போய் ஜெனியாத வழி ஏது என்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்ற நான்கும் விரவினதோடும் கூடும் விதம் இரவோரும் இருவோரும் ஆவார் ஆகையினால ஆகாசம் போல ஒருத்தர் பற்றவே மாட்டார் அதனால் மற்ற நாளும் ஆகாசத்தோடு வியாபித்தாலும் ஆகாசத்துக்கு ஒரு விதமான பாதிப்பும் கிடையாது போய் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றவோரும் இருவோரும் ஆவார் இல்லை இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறார் இந்த ஆகாசம் எங்கு வியாபிச்சிருந்தாலும் மற்ற நாலு பூதங்கள் அதுல சேர்ந்திருந்தாலும் ஆகாசம் எப்படி அசங்கமானதோ அப்படி சொல்லணும் ஆகாசம் எப்படி அசங்கமானதோ அப்படி இவர்களும் இந்த நாலு பேரும் அசங்கமாகவே இருக்கிறார்கள் அதனால் இன்னொருத்தரை பற்றி கேள்வியில் அவர் சமாதியில் இருக்கிறதுனால அவரை பற்றி பத்திரிகையில் எழுத மாட்டான் சமாதியில் இருக்கிறது பெரிய விஷயமா நமக்கெல்லாம் தேவையில்லை எழுத மாட்டான் அப்புறம் மற்ற நாள் ஒருத்தல் நாள் அவங்க அவர் ஒருத்தர் தான் விவகாரத்தில் எல்லாம் வருவர் திரும்ப திரும்ப பல்வேறு விவகாரங்கள்லாம் வருவார் அவர் ஆனால் அவர் அசங்கமாகவே இருப்பார் யதா சர்வகதம் சௌக்மியாத் ஆகாசம் நோபலிப்பியே சர்வற்றவோ தேகே ததாத்மா நோபலிப்பியதே பதிமூணா அத்தியாயத்தில் கடைசியில் இருக்குது கடைசியில் நான் நினைக்கிறேன் அது ஏதோ முப்பத்தி ரெண்டோ முப்பத்தி ரெண்டு ஸ்லோகம் ஆகாச திருஷ்டாந்தம் பிரகாச திருஷ்டாந்தம் ஆகாசப் பிரகாச திருஷ்டாந்த சொல்வது ஆத்மா பிரகாசமாக இருக்குது ஆத்மா ஆகாஷம் போல இருக்குதுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது தொண்ணூற்றி அப்புறம் வந்து ஜீவன் முக்தி ஸ்துதி பண்ணி ஜீவன் முக்தர்களுடைய நிலைகளை சொன்னதோடு மட்டுமில்லாமல் ஜீவன் முக்தனை ஸ்துதி பண்ணுறது ஜீவன் முக்தன் வந்து ஈஸ்வரனுக்கு சமானம் ஈஸ்வர பூஜைக்கு ஈஸ்வர பூஜையும் ஜீவன் முக்தனுடைய பூஜையும் சாமியம் துல்லியம் சமானம் ஏக்கம் விதயமுக்தியினுடைய ஸ்வரூபத்தை சொல்லுகிறது தொண்ணூற்றி ஆறாவது பாடல்லிருந்து தொண்ணூத்தி ஆறாவது பாடல்ல இருந்து நூறாவது பாடல் வர அதனால எப்படி விதய முக்தி பக்தி எப்படி சொல்றதுன்னு கேட்டா சஞ்சித்த கர்மா ஞானத்தால நாசமாகி விடுகிறது ஆகாமி கர்மாவும் நாசமாகி விடுகிறது அப்படி ஒருவேளை ஆகாமி கர்மாவினுடைய பலன் இருந்தாலும் அது அவர்களை ஒட்டாது அப்படியே இருந்தாலும் நமஸ்காரம் செய்கிறவர்களுக்கு அவருடைய புண்ணிய பாபமெல்லாம் போய்விடும் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார் அறிவுளோர் அறிந்து பூஜித்து அறமெல்லாம் கை கொள்வாரே அதனால் நம்ம வந்து எப்போவுமே ஆன்மீக வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரெல்லாம் எவ்வளோ ஆழமாக ஞானத்தில் இருப்பாங்க நமக்கு தெரியாது ஏதோ மேலெழுந்தவாரியாக இருக்கிறத வச்சுன்னு தோஷத்தையெல்லாம் சொல்லி நம்ம பாவத்தை கட்டிக்க விடாது சரி எல்லாம் நல்லது எல்லாம் வந்து சர்வாத்ம பாவம் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அவரண்ட்ட மாத்திரம் தோஷத்தை பார்த்தோம்மா பரவாயில்ல வெளிவிட்டு விவகாரத்தில் எதுவும் மேலே இருந்த மாதிரியாக இருக்கலாமே தவிர ஆழமாக இருக்கிறது நல்லதில்லை ஏன்னா வந்து எல்லாத்தையும் கடைசியில் அந்த பாம்பு கதை மாதிரி ஆயிடுபடுது இந்த பரமபத சோமானத்தில் பரமபத சோமானம் படம் இருக்கே வைகுண்டே காசு இன்னைக்கு ராத்திரி விளையாடுது தாயக்கட்டை அது இங்கேருந்து போய் கடைசியில் ஒரு பாம்பு நிற்கும் கரெக்டாக அதில் இறங்கிவிடுவோம் இறங்கி நேரம் பன்றிக்கி வருவது அப்படிதான் ஞாபகம் எனக்கு அந்த பெரிய பாம்பு ஒன்று இருக்கும் அதில் இந்த பரமபத சோபான படத்தில் வந்து உருட்டி விட்டு ஏறி ஏறி பக்தி அப்படின்ன உடனே டேரெக்டாக போயிடுவான் அப்படின்னு தாண்டிடுவோம் அந்த பாம்பை தாண்டணுமேங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும் என்ன தத்துவத்தோடு விளையாட்டு வச்சுருக்காங்க கடைசியில் அங்கே போன உடனே என்ன ஆகுனா கரெக்டாக அது பக்கத்தில் நிற்பான் ஒரு தாயம் போட்டு கீழாங்கிடுவான் வேறு பண்டிதான் திரும்பவும் சுத்தணும் அது இந்த விளையாடணும் விளையாடி பார்ப்போம் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த விளையாட்டு பார்க்கறவோ தெரியும் பாம்பெல்லாம் போகிறது எல்லாம் உடனே நமக்கு நிஜமாகவே நம்ம போய்ட்டு வந்த மாதிரி தோணுதில்ல அது வந்து அதில் தத்துவம் இருக்குது அதே மாதிரி இந்த சிவபிரியாம்பா ஒன்று தயார் பண்ணாங்க விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்தது அதில் அந்த ப விளையாட்டுலேயே தெரிஞ்சு போயிடும் நிறைய விஷயங்கள்லாம் புரிஞ்சு போயிடும் ஒன்று தயார் பண்ணியிருந்தாங்க அதை எங்கே இருக்குது தாக்கணும் அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இப்படிலாம் சொல்லி எது என்ன சொன்னேன் இந்த மாதிரி சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார் அறிவுளோர் அறிந்து பூசித்து அறமெல்லாம் கை கொள்வாரே அறமெல்லாம் கை கொள்வாரே புண்ணியத்துனே வாங்கிட்டு போயிடுவாராம் ஹோல்சேல் ஒரேடியா வாங்கிக்கோ பார்த்துன்னு என்ன கை கொள்வாரே அரிய மஞ்ஞானம் அரிய மஞ்ஞானத்தையால் அதான் அதுக்கப்புறம் சஞ்சித கர்மா அவுட்டு ஆகாமி கர்மா ஏதோ ஒரு வகையில் அவுட்டு அதுக்கப்புறம் பிராரத்த கர்மா அனுபவித்து தீர்றது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பிணமாகி விழும் அந்நேரம் அக்ஞானமும் நாசமாயிடும் உடல் நீராகும் அக்ஞானமும் நாசமானதுக்கு பிறகு காரண சரீரமும் போயிடுறது அதனால் இந்த ஸ்தூர சரீரம் வந்து காலத்தினால் பிணமாகி விழும் சூட்ச சரீரம் உலை நீர் போல துரிய விபுவாய் என்ற சொரூபத்தில் இறந்து போமே அது மாதிரி கட்டாகாசன கட்டா கட்டே நஷ்டே கட்டாகாச நஷ்ட அது மாதிரி கடமனம் உபாதி போனால் ககனம் ஒன்றானார் போல ஜீவன் முக்தர் விதேக முக்தியை அடி அடைகிறார் அது மாதிரி அடுத்தாபில் ரொம்ப அழகாக சொல்கிறார் நூறாவது பாடல் ரொம்ப முக்கியம் நூறாவது பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து பிரம்மம் அடையப்பட்டது போல தோன்றுகிறதே அன்றி ஒபொழுதும் அடையப்படுவது அல்ல அப்படிங்கிற கருத்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு சொல்லிய மகனே எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போலே ஒல்லையாம் பிரம்மநூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏகமென்று இருந்து வாழ்வாய் ஏதோ நான் சொல்லித்தான் உனக்கு புரிஞ்ச மாதிரி தோன்றுறது நீ அடைஞ்ச மாதிரி இருக்கு நீ அதுவாகத்தான் இருந்த உனக்கு ஒரு காரணம் ஒரு விவேகானந்தர் சொன்ன மாதிரி அவர்களுக்குள்ளேயே பேராற்றல் புகுந்து கிடக்கிறது அதை வெளிக்கொணர்வதே கல்வியின் நோக்கமாகும் சொன்னார் உங்களுக்குள்ளே இருந்ததில்லை கரண்டி பிடிச்சிருந்த ஆளுக்குள்ளே இருந்ததில்லை வெளியில் கொண்டு தாச்சு வெளியில் அதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டோம் ஆக என்னால் வெற்றி எட்டு திக்கும் கொட்ட கொட்டுமுரசே அதனால் வெற்றி எட்டு திக்கும் கொட்டுகிறது அதனால் இதுதான் நல்லது உள்ளுக்குள்ளே அவங்கவுங்களுக்கு எல்லாருக்கும் விஷயம் இருக்குது அதனால் நான் இருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது என்னங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் பரமசர்க்குரு நூலால் பர பிரம்ம நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏக்கம் என்று இருந்து வாழ்வாய் அதனால் வந்து உண்மையில் நாம் அடையப்படலை இருந்ததை புரிஞ்சுட்டோம் இல்லாததை பிடிச்சுட்டு அதை விட்டுட்டோம் நாம் எதுவாக இல்லாமல் இருந்தோமோ அதைப்போய் இருக்கு அதுதான் நாம் என்று நினைத்து அந்த எண்ணத்தை விட்டோம் தப்பான எண்ணத்தை விட்டது தான் நூலனுடைய தவிர புதிய ஒன்றை அடைந்தது பிரயோஜனம் இது ரொம்ப முக்கியமான விஷயம்தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணும் அவசியம் சாதாரணமாக ஞானத்துக்கு விஷயம் வந்ததுன்னா இதுவரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி இப்போ புதுசாக தெரிஞ்சுட்டேன் ஞாபகம் வச்சுக்கணும் ஏதே நீங்கள் புதுசாக தெரிஞ்சுட்டாலும் அது அனாத்மா அனாத்மா ஆத்மா புதுசு இல்லை ஆத்மா பழசு இல்லை அதனால் ஆத்ம ஜான்கிறது புதுசு பழசில் சேராது ஆத்ம ஜான விற்பிஞானத்தை வேணால் அப்படி ஒரு உபச்சாரத்துக்கு சொல்கிறோம் அவ்வளோதான் அதனால் கடைசியில் சொல்லிவிட்டார் பிரம்ம சத்தியம்ங்கிறத காட்டிலும் ஜகத்து மித்தியாங்கிறதுக்கு நிறைய திருஷ்டாந்தும் சொல்கிறார் நூற்றி ஒன்றாவது பாடலில் ஏன்னா நமக்கு வந்து பிரம்மன் சத்தியங்கிறத காட்டிலும் அதுதான் சத்தியமாக இருக்கேன் அதை போய் நான் சத்தியம் சத்தியம்னு சொல்கிறது அதான் சத்தியமாக இருக்கேன் அதான் சத்தியமாக இருக்கேன் அதனால் என்னென்னா நமக்கு என்னென்னா எப்படியாவது ஜகத்தில் சத்தியத்துவம் வந்துடுது நம்ம ப்ராப்ளம் எல்லாம் அங்கே தான் இருக்குது இந்த ஜகத்தில் சத்தியத்துவ புத்தி நிறைய இருக்குது நமக்கு இந்த ஜகத்தில் சத்தியத்துவ புத்தியை நீக்கிறது ரொம்ப முக்கியம் பிரம்மன் சத்தியங்கிறத தெரிஞ்சுக்கிறது நமக்கு தாத்யம் கம்மி கம்மின்னா என்ன்தான் அதில் எஃபர்ட்டு ஜாஸ்தி செலுத்த வேண்டியதில்லை இல்லையா பிரம்மன் சத்தியமாக இருக்கிறது சத்தியமாக இருக்கிறது அப்படிங்கிறதுல தாற்பயம் சொல்லிகிட்டே இருக்கணுமா அதான் சத்தியமாக இருக்கேன் அதனால நமக்கு புத்தியெல்லாம் என்னென்னா ஏதாவது ஒன்றுன்னா ஒரு விவகாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொல்லிவிடுறோம் இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் பார்த்தேன் பத்தாவது அத்தியாயம் சாயங்காலம் வரப்போறது சொன்னால் நல்லா இருக்கும் பரவாயில்ல இப்போ வந்தாச்சு நேரம் அது கூட நேரம் வந்துடுச்சு சொல்லிவிடுறது வந்து மனம் எதன்மயமாக எதனை எண்ணுகிறதோ அதன்மயமாகவே மனம் ஆகிறது கரெக்டு தானே மனசுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு எதனை எண்ணுகிறதோ அதன்மயமாகவே மனம் ஆகிறது மனசு வந்து ஒரு வெள்ள துணி மாதிரி எந்த சாயத்தில் போட்டாலும் முக்கிலாம் முக்கிடலாம் வெள்ளையாக இருக்குது வெள்ளையை வெள்ளையில் போட்டு முக்க மாட்டோம் அதனால் வெள்ளையை வந்து என்ன பண்ணுறோன்னா காவி கலரில் போடலாம் வந்து பச் மஞ்சக் கலரில் போடலாம் எந்த கலரில் வேணாலும் போடலாம் அதில் போட்டதுக்கு பிறகு அது ஏறிடும் திரும்ப வெள்ளையாக்க முடியுமாத வெள்ளையாக்க முடியாது இந்த மாதிரி நாம் ஒன்று ஒன்றும் நம்ம ஒரு ஒருத்தர் இடத்துல பிறந்திருக்கோம் நம்ம எல்லாருமே நம்ம பிறந்த இடத்துல பிறந்ததுலேருந்து நம்ம மனசை வந்து ஏதோ ஒரு சாயத்தில் உட்காந்துட்டே தான் இருக்குது நம்ம எல்லோருமே வெள்ளை தான் யாருமே ஒன்றும் குறவில்லை இந்த வெள்ளை உள்ளமானது எங்கே சேர்றதோ இப்போ இங்கே வரும்போது என்ன நினச்சா ஏதோ மடம் நினச்சி தான் வந்தான் இப்போ பார் இங்கேயே உட்காந்துருக்க காலேஜுக்கே போக மாட்டேங்கிறான் அதனால் வந்து ஆ இப்போ வந்து இப்போ வந்து இந்த மனசு இருக்கேன் அது எங்கே எங்கே சேர்றதோ அது மயமாகிடும் அதை திரும்ப வெள்ளையாக்குறதுங்கிறது முடியாது ஆனால் இதில் மனசில் ஒரு விசேஷம் என்னென்னா ஒருத்தன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவனா இருந்தால் கூட அவன் வந்து ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வந்துட்டான்னா திரும்பவும் அந்த அந்த அது போய் இந்த கலர் மாறிவிடும் நல்லதெல்லாம் வந்துடும் அது ஒரு மனசு மனசினுடைய விசேஷம் அது அப்படியே திருஷ்டாந்த தாஷ்டாந்தம் ரெண்டும் ஒன்றாயிடுமா திருஷ்டாந்தத்துக்கும் அதுக்கும் அப்படியே பூர்ணமாக சேராதோ இல்லையா இல்லை இந்த மனசு அப்படிப்பட்டது அதனால் நமக்கு வந்து நம்ம உடம்பு மனசு புத்தி இதெல்லாம் சத்தியங்கிற புத்தி திருடமாக இருந்துகிட்டே தான் இருக்குது எவ்வளோ அதே மாதிரி ஜகத்து அதே மாதிரி விவகாரம் அதனால் மித்யா மித்தியாக சொல்லிகிட்டே இருக்கும் அது கிளாஸில் அப்பப்போ சத் சங்கத்தில் மற்ற நேரமெல்லாம் சத்தியம்தான் அப்படின்னா எப்படி இருக்கும் அது அதனால் எப்போ பார்த்தாலும் வந்து ஹலோ யார் பேசுறதுன்னு அகம் பிரம்மாஸ்மி அப்படி ஒரு பேர் போல் இருக்குன்னு நினைச்சுக்கோம் அகம் பிரம்மாஸ்மி சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆனால் நம்ம மனசில் ஆழம் அது இருக்கணும் அதுக்காகத்தான் இத்தனை திருஷ்டாந்தம் சொல்கிறார் காணல் நீர் கிழிஞ்சல் வெள்ளி கந்தர்ப நகர் கனாவூர் ஒன்று ரெண்டு மூணு நாலு வானமை கயிற்ல் பாம்பு மலடிசை முயலின் கோடு பீனமாம் தரி புமானின் பிரபஞ்சமெல்லாம் பொய்யே மூணு வரி அதுக்கே பிரபஞ்சமெல்லாம் பொய்யே மிச்செய்வ ஞானம் மெய் மகனே உன்னை ஞானம் மெய் உனது ஸ்வரூபமான பிரம்மமே சத்தியம் இது சத்தியம் நம் ஆணை மறந்துடாதே அதனால் வந்து நீ பிரம்மன் சத் பிரம்மன் சத்தியம் அகம் பிரம்மாஸ்மின்னு நினைக்கிறத காட்டணும் தேகா மிச்சியா என்ன மனா மிச்சிய புத்தி மிச்சியம் மிச்சியா திரும்ப திரும்ப விஸ்வம் பசியி காரிய காரணத்தையா சுவஸ்வாமி சம்பந்தத்த शिष्य சிஷிய ஆச்சாரியத்தையா தவ பித்திருத்தாதி ஆத்மனஸ் ஜாக புருஷா மாயா பரிபிராமிதீ குருமூர்த்தயே நம இதம் श्री மூர்த்தையே நம் ஆணைங்கிற மறந்திடே அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கேயும் சேர்ந்துடாதேன்னு அர்த்தம் எந்த குரூப்லயா சேர்ந்துக்கு கெடுத்துனுடாது அப்புறம் ராத்திரி பூரி போட்ட மாதிரி ஆயிடும் அதனால் பயப்படாதப்பா புரியறதுக்கு தான் அவெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப டேக் இட் ஈசி பாலிசி அதில் இருக்கிறவர் ஆமாம் அந்த பாலிசியில் இருக்கார் அவர் அதனால் வந்து எல்லாமே கிருஷ்ணரை தவிர எல்லாம் டேக் இட் ஈசி கிருஷ்ணரும் டேக் இட் ஈசி தான் கிருஷ்ணரும் அவர் தானே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அதனால் ரொம்ப சந்தோஷம் கைவல்ய நவனையதம் முடிகிறது தத்துவ விளக்கப்படலம் முடிந்து விட்டது சத்தேகம் தொழிற்சல் படலம் ஆரம்பிக்கப் போகிறது அதனால் கைவல்ய நவநியத்தில் தத்துவ விளக்கப்படலத்தில் முக்கியமான அம்சங்கள் என்னென்னு கேட்டால் அதிகாரி நிரூபணம் குரு உபசதனம் குரோஹோ கிருத்த ஆஸ்வாசகா அன்வய வெத்திரேக்கே அன் அண்வய வெத்திரேக்க திருஷ்டியாக अध्यारोप अपवाद दृष्टिया आत्मा इन, महाँग्य विचारा, महाँग्य विचारा, निदिध्यासन समाधि अवस्था ஆத்மனோபேஷ உபதேஷப்பிரமத்மக்கோபேசாக்கார மகாக்கியசனிஅவஸம் வந்து ஜீவன்முக் இதுபந்த பிரதிபந்தனாய்ஜீவன்மு விதேக முக்தி அப்புறம் பிரதிஜா வாக்கியம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு நம்ம ஆனை மறந்துடாது ஜெகத் மித்யாங்கிறதுக்கு மூணு வரி ஞானம் மெய் மகனேங்கிறதுக்கு அவ்வளவுதான் கொஞ்சம் தான் அதுல இருந்து என்ன தெரியுறதுன்னா இதுல ஏதாவது நமக்கு தோணித்துனா கூட மித்யாங்கிற திரார்டியம் நன்றாகவே இருக்கணும் ஆக நம்ம மனசுல எந்த விற்பி இருக்கணும் பிரம்ம சத்யவருத்தி ஜாஸ்தியாக இருக்கணுமா ஜெகன் மித்யா விர்த்தி ஜாஸ்தியாக இருக்கணுமான்னு கேட்டால் பிரம்ம சத்தியவருத்தி ஆல்ரெடி இருக்கப்பொழுது ஜெகத் சத்தியவருத்தி தான் பலமாக இருக்குது ஏன்னா பிரம்மனை பற்றி நமக்கு ஒப்பீனியனே கிடையாது ஆரம்பத்துலேயே வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பிரம்மத்தை பற்றின அபிப்பிராயமே கிடையாது அதனால பிரம்மத்தை பற்றின அபிப்பிராயத்தில் நமக்கு கஷ்டம் கிடையாது சாஸ்திரமெல்லாம் வாசிச்சதுனால பிரம்மன் சத்தியம்ங்கிறது தெளிவாகவும் இருக்கும் ஆனால் ஜெகத் சத்தியத்துவ புத்தி போகமாட்டேங்கிறது ஜெகத் சத்தியத்துவ புத்தி அவ்வளவு திருடமாக இருக்கு ஆகையினால தேகாத்ம புத்தி அவ்வளவு திருடமாக இருக்கு ஜெகத் சத்தியத்துவ புத்தி திருடமாக இருக்குது அதை நீக்கிறதுல தான் தாத்பரியம்னு சொல்லி ரொம்ப பரம தாற்பயத்தை நன்றாக மனசில் பதிய வச்சு நிறைவு செய்திருக்கிறார் தத்துவங்கள் விளக்கப்பட்டன தத்துவங்கள் விளக்கப்பட்டன எதெல்லாம் வந்து ஸ்தூ சூக்ம தத்துவங்கள் பிரம்ம தத்துவம் மாயா தத்துவம் அப்புறம் வந்து காரண தத்துவம் சூக்ம தத்துவம் ஸ்தூல தத்துவம் அப்புறம் ஞான விஷயம் எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டது இனி இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகின்ற பாங்கிலே அடுத்த பகுதி அதாவது மனநகுதி இப்பொழுது கேட்டல் பகுதி நிறைவு பெறுகிறது அதாவது அறியாமை நீக்கப்படுகிறது இருப்பினும் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளுக்கு சந்தேகங்களுக்கு யுக்தி பூர்வகமாக யுக்தி என்கின்ற கோடாரியை கொண்டு சந்தேகம் என்கின்ற மரத்தை வெட்ட வேண்டும் வேரோடு களைய வேண்டும் அதை அடுத்த வகுப்பிலே களையத் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் ஐயனே எனதுள்ளே நின்று अनंत அனந்த ஜன்மங்களாண்ட மெய்ய உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முதவிக்கோர்நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடீ போற்றி போற்றி ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்விபா வோமவத்வா திணா மூர்த்தே நம ஓம் ஷாந்தி ஹரி ஓம் um.